வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு பானிபட் நகரில் முதலாவது போர் நிகழ்ந்தது டெல்லி சுல்தானுக்கும் டெல்லியைச் சேர்ந்த சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் வெற்றி பெற்று பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை முதல் முறையாக நிறுவினார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிரேசில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய ட்ரிடண்டஸ் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கடவுளின் பகிரங்க அறிவித்தார் ரித்வான் தோட்டத்தில் செய்த இந்த அறிவிப்பு நாள் உலகம் முழுவதும் உள்ள பகாய் சமயத்தினரால் ரித்வான் முதல் நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரேசிலியா பிரேசில் நாட்டின் தலைநகராக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிரேக்க நாட்டில் பொது தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கையில் இராணு இராணுவ தளபதி பபடோ பவுலோஸ் என்பவர் ஆட்சியை கைப்பற்றி அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெய்ஜிங் நகரில் தியன்மன் சதுக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் சீர்திருத்த தலைவர் ஹூ யா மறைவுக்கு அஞ்சலி செலுத்த திரண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொலிவியா நாட்டின் லாபாஸ் நீதிமன்றம் முன்னாள் சர்வாதிகாரியான லூயிஸ் கார்ஜியா மீசா என்பவருக்கு முப்பது ஆண்டுகள் பரோலில் வெளிவர முடியாத சிறை தண்டனையை கொலை மற்றும் திருட்டு மோசடி வழக்குகள் காரணமாக விதித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூரிய குடும்பத்துக்கு வெளியேயும் பிற கோள்கள் இருப்பதாக வானவியலாளர்கள் அலெக்சாண்டர் வால்வசான் மற்றும் டேல் ஃப்ரைல் ஆகியோர் கண்டு அறிவித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மேக்ஸ் வெப்பர் ஜெர்மன் சமூகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாண்டு குழந்தை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் எலிசபெத் பிரிட்டன் மகாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மங்கள சமர இலங்கை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்க் டுவைன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது இக்பால் பிரிட்டானிய இந்தியாவின் முஸ்லிம் கவிஞர் ஜான் மேடான் கெய்ன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜான் மொனார்ட் கெய்ன்ஸ் பிரிட்டன் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி ஆர் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் மற்றும் பாடகர் இன்னாலின் சிறப்புகள் பகாய் சமயத்தினரிடையே ரித்வான் முதல் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே